அடுத்தது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பனிச்சமைய தோட்டத்தில் பார்த்தேன் நான் கடந்த மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல குறும்பை வச்சு ஒரு சில இடத்துல இளநீ இருந்தபில் ஆனால் இப்போ போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலேயுமே இளநீ இருக்குங்க அதோடு பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயும் பாலை வெடிச்சிருக்கு பாலையிலேருந்து பிஞ்சி பிடிச்சிருக்கு நல்லா இருந்தது ரொம்ப சிறப்பாக மாறுதல் தெரியுது அதோடு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து வரப்பெடுத்து நெல் நடப்பு உடனே சொல்லியிருந்தேன்ல பயணிச்சம் ஐயா தனிப்பட்ட முறையில் அவர்கிட்டையும் பேசியிருந்தேன் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கம்பீரமான ஒரு தெளிவான முடிவு என்னென்னா வரப்பெடுத்து தண்ணி சேர்த்து நான் நெல் நட்டதால் என் கிணத்துல இப்போதைக்கு ஃபைவ் ஹெச்பி மோட்டரில் அஞ்சு மணி நேரம் மோட்ரு ஓடும் அப்படின்னு சொல்கிறாப்புல கிணத்துலேருந்து அதோட போர் ஒன்று வச்சுருக்காப்புல அதில் த்ரீ ஹெச்பி மோட்டர் காலையில் போட்டு விட்டா சாரி மாலை ஒரு ஆறு மணிக்கு போட்டு விட்டால் மறுநாள் ஆறு மணி வரைக்கும் போரில் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது கிணத்துக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னு அவர் பேச்சு கேட்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் சுற்றி அவர் வரப்பெடுத்ததையும் அடிச்சிட்டு போய் காமிச்சிருந்தாப்புல ரொம்ப சிறப்பா இருந்தது அதோட அவர் சொல்லியிருந்தாப்புல இதை நான் ஒரு விவசாயத்தை ஒரு விளையாட்டா செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாப்புல எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்தது அவர் பேச்சு கேட்கும் போது பயனிச்சம்மைய பேச்சு கேட்கும் இன்னும் சிறப்பாக இருந்தது அவரோட பணியில் வரப்பெடுத்து குழி எடுத்து தென்னை மரத்தில் கடந்த மாதத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது இல்லாத மரத்தில் கூட இப்போ குறும்பத்தள்ளி பிஞ்சி வச்சுருக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருந்தது அவரும் சொல்லியிருந்தாருண்ணே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் காய் கிட்ட போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தென்னையில் வந்து வெற்றிகரமாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இன்னும் சிறப்பாக அதை செய்யணும்னு ஞானப்பிரகாசாமியை சொல்லியிருந்தாப்பில்ல அங்கேயும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது இந்த உரக்குழி முறை மற்றடு உரம் வைக்கிற முறையும் சொல்லியிருந்தாப்புல இன்னும் அதை வச்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பழனிசாமி ஐயா சக்தி அண்ணா தோட்டத்தில் ஒரு சில மாறுதல்கள் வந்து இருக்குது அதை நேரடியாக பார்க்கும் தான் தெரியும் இன்னும் ஒரு சில மரத்தெல்லாம் வந்து பென்சில் டாப் மரத்தையே வந்து நம்ம துளுக்க வச்சு அதில் குறும்ப தள்ளி வைக்கிறது தான் ஐயா சொல்லியிருந்தாப்புல கண்டிப்பாக அதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி